எவது <laughs> முன் ஜரா <coughs> <coughs> <coughs> வித்யானந்தக என்பதைய பொருளாக இங்கு ஆத்ம ஞானத்தினால் ஒருவன் அடைகின்ற ஆனந்தத்தை பற்றி பேசுகின்றார் இங்கு வித்யா என்றால் ஆத்ம வித்யா அல்லது பிரம்ம வித்யா பிரம்மஞானத்தை நாம் அடைந்தால் எப்படிப்பட்ட பலனை அடைகின்றோம் அந்த ஆனந்தத்தை ஜீவன் முக்தி என்று சொல்கின்றோம் அதை வித்யாரண்யர் இந்த முழு அத்தியாயத்தில் விளக்குகின்றான் ஜீவன் முக்தி என்பது எப்படி பிரம்மத்தை முழுமையாக விளக்க முடியாதோ அதே போல இந்த ஜீவன் முக்தியையும் விளக்க முடியாததுதான் ாலும்ள்வதற்காக எப்படியெல்லாம் சம்சாரத்தை அனுபவிக்கின்றோமோ அதை கூறி அதிலிருந்து விடுதலை என்று விளக்குகின்ற நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜீவன் முக்தியை எப்படி புரிந்து கொள்கின்றோம் மன நிறைவு ஒரு நிறைந்த மனதை அடைதல் ஜீவன் முக்தி நம்முடைய வயிற்றை போலதான் நம்முடைய மனசம் வயிற்ற வந்து நம்ம பிரேக் ஒன்று ஆசைப்படுகிறது அது வெற்றிடத்தின் விளைவு இங்க பசிங்கறத போல ஆசைங்கிறது வந்து ஒரு விதமான பசி தான் அதற்கு தீனி போட்ட உடனே கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு பிறகு புதிய ஒரு பசி வந்து விடுகிறது இப்படி என்றுமே வெற்றிடமாக இருக்கின்ற மனதை முழுமையாக நிறைப்பதுதான் மோஷம் நம்ம லட்சியமே அதுதான் அதுக்கு மேல ஆசை இருக்குமான இருக்கலாம் அந்த ஆசை நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் என்னுடைய மனதில் இருக்கிற நிறைவு நீங்குவதில்லை அதைத்தான் இங்கு நான்கு கோணங்களில் கூறினார் என்றும் அனைத்து ஆசைகளையும் இவன் நிறைவேற்றியவன் நிறைவேற்றி விட்டான் மூன்றாவது கிருத கிருத்தியாக நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டேன் ஒரு மன பிராப்த பிராப்தியாக அடைய வேண்டியதையெல்லாம் அடைந்து விட்டேன் இந்த நான்கு விதத்தை தான் இந்த அத்தியாயத்தில் விலக்கி கொண்டு வருகின்றார் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நான்காவது ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகம் வரை துக்க நிவிற்த்தி இகலோக துக்க நிவிற்த்தி இந்த லோகத்தில் நாம் அனுபவிக்கின்ற துயரத்தில் விடுதலை இதைதாரண்யக்க மந்திரம் விளக்குகின்றது ஆசற்பட்டு யாருக்காக ஆசற்பட்டு இவன் தன்னை தானே துயரப்படுத்திக் கொள்வான் அப்படின்னா இவன் தன்னைத்தான் துயரப்படுத்திக் கொள்ள மாட்டான் அதைத்தான் விளக்கிக் கொண்டு வருகின்றார் அனுபவிப்பாக ஒருவன் அணு சொஞ்சரே அந்த ஆசை வந்தவுடன் தன்னை வருத்திக் கொண்டு அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற செயலில் ஈடுபடுகின்றான் என்று அறிமுகப்படுத்தி வருகின்ற துயரத்தை இரண்டாவது வரியில் மூன்றாக பிரிக்கின்றார் ஜொராகா திரிஷு ஜரம் என்றால் துயரம் அதுதான் த்ரிசுன்னா நம்முடைய மூன்று ஷரீரங்களில் மூன்று விதமான துயரங்கள் இருக்கின்றன ஆனால் நது ஆத்மனக ஜொராகா ஆத்மாவுக்கு இவைகள் இல்லை பிறகு மூன்று ஷரீரத்தில் இருக்கின்ற துயரங்கள் என்ன அடுத்த ஸ்லோகத்தில் அதை விளக்குகின்றார் ஒன்பதாவது ஸ்லோகம் ஏ தயோர் மோதூர் நம்முடைய மூன்று ஷரீரங்கள் அது என்ன என்று நமக்கு தெரியும் நாம் பார்த்து அனுபவிப்பது இந்த ஸ்தூல உடல் ஸ்தூல ஷரீரம் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்தூல சரீரம் பிறகு நம்முடைய மனம் சூக்ம சரீரம் அந்த கரணம் மனம் சூக்ம சரீரம்னு சொல்றோம் அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம் அதாவது இந்திரியங்கள் மனம் பிராணசக்தி இவைகள் எல்லாம் சேர்ந்து சூக்ம சரீரம்னு சொல்றோம் பிறகு இந்த இரண்டுக்கும் காரணமாக இருப்பது காரணம் ரொம்ப சந்தேகம் இருக்கும் வேதாந்தம் படிக்கும் பொழுது இந்த காரண சரீரம்தான் புரியல அது புரியாததுனாலதான் அதுக்கு பேரு காரண சரீரம் அது புரிஞ்சு விட்டால் அது ஸ்தூல சரீரமோ சூக்ம சரீரமோ மாறி காரண சரீரம் என்பது மரம் வர்றதுக்கான சக்தி மறைந்துள்ளது அப்படி ஒரு ஜீவனுடைய பாப புண்ணியங்கள் இருக்கின்ற இடம் அது சூக்ம சரீரத்தில் வெளிப்பட்டு ஸ்தூல சரீரத்தில் அனுபவிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு சரீரத்துல இருக்கின்ற துயரத்தை சொல்றார் ஜொராக நம்முடைய ஸ்தூல உடலை மையமாக கொண்டு இருக்கின்ற சம்சாரம் அல்லது கஷ்டங்கள் வந்து தாதுவைஷம் ஏ வியாத வியாதி என்றால் நோய்கள் விதவிதமான நோய்கள் நம்முடைய ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற அல்லது துயரம் எல்லா பகுதிகளிலும் நம்ம பாடியை வந்து பல ஸ்பேர்பாட்டா பிரிக்கலாம் எல்லா பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்கின்றன அந்த நோய்க்கு காரணம் என்ன அதை கூறுகின்றார் வைட்டமின் இப்படி நல்லா சொல்ற மாதிரி அதனுடைய தவறான மாற்றத்தினால் இந்த தாதுக்கள் வந்து இருக்க வேண்டிய ப்ரபோர்ஷன் ரேஷியோ மாறுறதுனால வருகின்றதுதான் நோய்கள் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம் அந்த வார்த்தையே நம்ம நோயின்னு நினைச்சிடறோம் அப்படி அல்ல அது தேவையான அளவு உடம்புல இருக்கணும் அது இருந்தா தான் நமக்கு தேவைப்படும் பொழுது செயல்படும் பொழுது அந்த கொழுப்பு என்ன பண்ணுது அப்படியே குளுக்கோஸா மாத்தி நமக்கு உதவி பண்ணுது ஆனால் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் கொழுப்புல அதிகமா கொழுப்பை தச்சு வச்சிட்டோம் உடனே அதுவே நோயாக மாறினை கொலஸ்ட்ரால் வைஷம் மாறி விட்டது கொலஸ்ட்ரால் ஜீரோ இருக்கணும்னு கிடையாது அது இருந்த என்ன ஆகும் மூவ் பண்ணவே சுகரும் ஜீரோ இருந்த என்ன ஆகும் ஒண்ணும் பண்ண முடியாது அது இருக்க வேண்டிய அளவு இருக்கணும் அப்படி தாதுவைஷம் ஏ உடலில் ஏற்படுகின்ற சில ரசாயன மாற்றங்களால் வியாதி உடலுக்கு வருகின்ற நோய்கள் வந்து நாம உடலால் அனுபவிக்க கூடிய சம்சாரம் இந்த சம்சாரம்னா ஒரு விதமான இதை நம்ம எப்படி புரிந்து வேண்டும் இந்த உடல் அப்படிங்கறதே நோய்க்கு உட்பட்டதாகவே பகவான் படைச்சிருக்க இந்த காலத்துல இருக்கிற எல்டி பல் இருக்கு ஒரு நாள் தப்பு பாடி வந்து அந்த காலத்துல அம்பாசிட்ட ஒவ்வொரு இடத்துலயும் டிங்கரிங் பண்ணணும் இப்ப காரே மாறி போச்சு ஸ்பேர்பாட் அப்படியே தூக்கி தூக்கி மாத்திட்டு இருக்கான் மெடிக்கல்லும் அப்படித்தான் இருக்கு மாத்திருவோம் முட்டையை மாத்திடலாம் இருக்கிறத வச்சுக்க வேண்டாம் சொல்லி கார் மாதிரி ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு பாடி புது புது ஸ்பேர் பாக்ஸ் கண்டுபிடிச்ச வச்சிட்டாங்க என்ன பண்றதுன்னா அதை கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணி சரி பண்ணலாம்னா மாத்தி விட்டுருவோம் அப்படி இந்த உடம்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வயது இருக்கிறது நம்ம எவ்வளவுதான் ஆரோக்கியமா வாழ்ந்தாலும் நோய் அப்படிங்கறது வந்து கண்டிப்பாக வரும் இங்க சம்சாரங்கிறது கேள்வியே இந்த நோயோ வழியோ சம்சாரம் கிடையாது அதுல இருந்து நான் மோஷத்தை அடையணும்னா விதேக முக்தியில தான் அதை அடைய முடியும் ஜீவன் முக்தி இல்லாம போயிருக்கும் இப்போ அந்த நோய்களை ஏற்றுக்கொள்வதுதான் மோஷம் அந்த நோயில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடாது ஆரோக்கியமா இருக்கும்போது ஆழ்ந்த மனதுல என்ன ஒரு நிறைவோ அதே நிறைவு நோயினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுதும் இருந்தால் அடைந்துள்ளோம் மேலோட்டமான மனம் அந்த பெயினை ஃபீல் பண்ணும் பெயினையே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போச்சு யோக சாஸ்திரத்தில் ஏதாவது சித்திகள் பண்ணா உண்டு நம்ம அதுவும் மோட்சம்னு சொல்லவில்லை மேலோட்டமான மனம் பெயினும் அதை ஏற்றுக்கொள்ளும் சில சமயம் அறிவு வந்துடும் பக்குவம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுதான் நிதித்தியாசன காலம் சொல்றேன் அப்போ ஒவ்வொரு அங்கங்களையும் நம்ம தியானித்து அந்த அங்கத்தில் உள்ள குறைகளையும் நோய்களையும் ஏற்றுக்கொள்வது மோட்சம் இதை கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சும்மா ஸ்வீட்டை சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை சாப்பிட்டு அப்படி இருக்கா நம்ம நோயை நீக்கிறதுக்கும் நோய் இல்லாம இருக்கிறதுக்கு எப்படி வாழ முடியுமோ தவம் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படி செய்தாலும் கண்டிப்பாக உடலுக்கு நோய்ங்கிறது வரத்தான் வரும் அந்த ஏற்றுக்கொள்வதுதான் மோட்சம் அந்த நோயை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நமக்கு வந்து தீர்வு கிடையாது அது வந்து இருக்கின்ற குறைகள் இரண்டாவது வரியில மனதில் இருக்கின்ற நோய்கள் என்ன காம குரோத எக்ஸெட்ரா லோக மோக மத மாஸ்டரியம் பெரிய லிஸ்டே இருக்கு அதாவது ஆசை கோபம் போன்றவை மனதுக்கு வரிகின்ற நோய்கள் இந்த இடத்துலயும் காமகங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஆசை தர்மத்தை காம்பிரமைஸ் பண்ண வைக்கிறதோ எந்த ஒரு ஆசை என்னை அடிமைப்படுத்துகிறதோ அந்த ஆசைகளை தான் சொல்றேன் பாதித காமத்தை சொல்லவில்லை மனசுல ஒரு ஆசை வருது அது நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் என்னுடைய மனநிறைவை பாதிக்கவில்லைனா அந்த ஆசை இங்கு பேசப்படவில்லை வாக்கிங் போலான்னு நினைக்கிறோம் அடுத்த நிமிஷம் மழை பெய்து போகல அதனால நமக்கு அழுக போறவில்லை அப்படி எந்த ஒரு ஆசை வந்து அதனுடைய நிறைவுக்கும் என் மன சம்பந்தம் இல்லாம இருக்கோ அந்த ஆசையெல்லாம் அனுமதி கொடுக்கலாம் இங்க அந்த ஆசையை பற்றி பேசவில்லை குரோதம் அதே போல குழந்தைகள் கிட்ட கோவப்படுற மாதிரி நடிக்கிறத பத்தி இங்க நம்ம பேசல நிஜமாலுமே நமக்கு கோபம் வர்றது பிறகு பொறாமை இது போன்ற எண்ணங்கள் இவைகள் தான் உண்மையிலேயே சம்சாரம் சம்சாரம்ங்கிறது மனதில் இருக்கின்ற நோய்கள் மனதுக்கு நோய் வாய் வராம பார்த்துக்கிறது தான் மோக் சரீரத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது வந்து வரத்தான் வரும் ஆனா மனநோய் வராமல் நம்மால் பார்த்து கொள்ள முடியும் பிறகு காரண சரீரத்தில் இந்த இரண்டு விதமான சம்சாரத்தினுடைய விதை இருக்கின்றது அதுதான் காரண சரீரத்தில் இருக்கின்ற சம்சாரம் துவயோகோ என்றால் ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்ம சரீரத்திற்கும் அதுல வர்ற சம்சாரத்துக்கு பீஜம் ஒரு விதையை போல் இருப்பது காரணி காரணத்தில் இருக்கின்ற அது என்ன விதைனா அறியாமை என்பது காரணத்தில் இருக்கின்ற இப்ப காரணத்தில் இருக்கிற சம்சாரத்தை ஞானத்தின் மூலமா நீக்க முடியும் சூக்ம சரீரத்தில் இருக்கிற சம்சாரத்தை ஞான நிஷ்டையின் மூலமாகத்தான் நீக்க முடியும் வந்துட்டா காரண சரீரத்தில் இருக்கிற அஜானம் போயிடும் அந்த ஞான நிஷ்டை வந்தா தான் சூக்ம சரீரத்தில் இருக்கின்ற சம்சாரம் போகும் ஸ்தூல சரீரத்தை ஏற்றுக்கொள்வது தான் பாசிபிலிட்டியை தவிர வேற ஒண்ணு நம்ம செய்ய முடியாது சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடலாம் இப்படி நோயிலேயே ரொம்ப வருஷம் இருப்பனா அப்படின்னு பகவான் ஒரு பெரிய பிளஸிங் வச்சிருக்காரு மரணம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு அதனால் நம்ம ரொம்ப வரி பண்ண வேண்டாம் இப்படியே எத்தனை நாள் இருப்பேன்னா நீ நல்லா இருந்தாலும் சரி நோய்வாய்பட்டு இருந்தாலும் சரி ஒரு அந்த நான் கெடு வச்சுருக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி பகவான் வந்து ஒரு டேட் வச்சிருக்க அது பகவானுக்கு மட்டும் தெரிஞ்ச டேட் அதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணக்கூடாது என்ன டேட்னா நம்ம டெத்து டேட் ஸோ அதனால் அதை நினச்சி நம்ம பயப்பட இப்படியே கஷ்டப்பட்டுருப்பனோ அப்படின்னு சொல்லி மரணம் இருக்கிற பெயின் கொடுக்கும் இருந்து நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவை அடையலாம் இருந்து விடுதலை அடையலாம் அப்போ உடலுக்கு வர்ற நோய்களை ஏற்றுக்கொள்ளுதல் மனதில் இருக்கின்ற நோய்களை நீக்குதல் அறியாமையை நீக்குவது ஞானத்தின் மூலம் இப்படி மூன்று சரீரத்தில் உள்ள சம்சாரத்தை நீக்க வேண்டும் இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் எப்படி இவன் நீக்குகின்றான் ஆத்ம ஞானத்தினால் எப்படி இந்த சம்சாரம் நீங்குகின்றது அதை விளக்குகின்றார் பத்தாவது ஸ்லோகம் அத்வைதான அப்பியன் வாவியன் கிம் நாமே இந்த ஸ்லோகத்தில் போக்கிய நிஷேதம் செய்யப்படுகிறது நான் எதை ஆசைப்படுவேன் எதை குறித்து என் மனசில் ஆசை ஏற்பட்டு அதை அடைஞ்சே தீருவன்னு சொல்லி என்னை நான் துயரப்படுத்திக் கொள்வேன் அங்கு ஒரு பொருள் இருந்தால் பொருளே இல்லை என்றால் நமக்கு வந்து ஆசையும் வராது அந்த ஆசை நிமித்தமான துயரமும் நாம் அடைய மாட்டோம் இங்கு என்ன சொல்லப்படுகிறது சென்ற அத்தியாயத்தில் நாம் விசாரம் செய்த புரிந்து கொண்டதன்படி ஜெகத்தினுடைய மித்திய அத்வைதான அடைந்தவனுக்கு தன்னை திருப்திப்படுத்தக்கூடிய பொருள்களே இல்லாமல் போகிவிடுகின்றன தன்னை திருப்திப்படுத்துறதுக்கு எந்த பொருளும் கிடையாது சில பேர் அப்படி சொல்லுவார்கள் என்னை யாருனாலே திருப்திப்படுத்த முடியாது என்னை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஞானத்தினால் ஜகத்தினுடைய மித்தியாத்துவ ஞானத்தினால் அனுபவிக்கப்படும் பொருளினுடைய மித்தியாத்துவத்தை உணர்ந்து இவனுக்கு ஆசையும் இல்லை பொருளும் இல்லை அதுதான் சொல்லப்படுகிறது வித்யாரண்யர் தன்னுடைய சென்ற அத்தியாயத்தை குறிப்பிடுகின்றார் அத்வைத ஆனந்தம் சென்ற அத்தியாயத்துல குறிப்பிடப்பட்ட அத்வைத ஆனந்தம் மார்க்கம் என்றால் அங்கு நாம் செய்த விசாரத்தின் விளைவாக மார்க்கம்னா விசாரம் அத்வைத அத்வைதான பிரகரணத்துல நம்ம என்ன விசாரம் செய்து உண்மையை உணர்ந்து கொண்டோமோ அதன் கருதியாக அதன் மூலமாக பராத்மனி விவேச்சிதே பரமாத்மாவிடம் ஒரு பெரிய விசாரம் செய்து அது அத்வைத தத்துவம் என்று உணர்ந்து கொண்டால் உண்மையான போகியம் என்றால் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற பொருள்களை அபஷ்யன் பார்க்காத காரணத்தினால் அப்படி ஒரு பொருளையே அவன் பார்க்கலை வாஸ்தவமாக உண்மையிலேயே தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பொருளை பார்க்காத காரணத்தினால் இவனுக்கு ஆசைக்கான காரணம் என்ன இருக்க முடியும் ஆசைக்கான பொருளே இல்லை என்றால் இவன் எதை ஆசைப்படுவான் கிம் நாம இச்சேத் பராத்ம பரமாத்மாவை உணர்ந்து கொண்டவனுக்கு என்ன ஏற்படும் இந்த ஸ்லோகத்தில் இரண்டு நிஷேதம் செய்யப்படுகிறது ஆசையும் இல்லை அது நிமித்தமாக துயரமும் இல்லை அதே சமயத்தில் பொருள்களும் இல்லை இந்த நிதித்தியாசனை செய்யும் பொழுது இப்படித்தான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் கண்ண மூடி அமர்ந்து கொண்டு இந்த ஜபம் பண்றதுக்கெல்லாம் மூடு வரல அப்படின்னா எப்படி தியானிக்கணும்னா ஒரு கற்பனை தான் எனக்கு அடைய வேண்டிய பொருள்களோ என்னை திருப்திப்படுத்தக்கூடிய பொருள்களோ எதுவும் இல்லை அப்படி தியானிக்க என்னை திருப்திப்படுத்துறதுக்கு பொருளே இல்லை அப்படி பொருள் இருந்தா அதை ஓணுன்னு சொல்லுவேன் டிமாண்ட் வச்சுக்குவாது நானே வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அதை யாராவது தொட்டா கோவம் வர்றது சந்தோஷத்தை சுகத்தை கொடுக்கிற பொருளை யாராவது கை வச்சா தானே கோவம் வருது எனக்கு துக்கத்தை கொடுக்கற பொருளை யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுப்பாங்க எவ்வளவு நல்லா இருக்கும் அதனாலதான் வீட்டுல போன வளர்க்குறது வெளிய எடுத்துட்டு போயிருது நீங்க வாங்கி வச்ச சிக்கன எல்லாம் எடுத்துட்டு போச்சு வளர்த்த மாட்டேன் எடுத்துட்டு போச்சுன்னா வளர்த்த மாட்டேன் வேண்டாதது சிக்கனும் பெட் அனிமல் தான் வேற ஆங்கிள் அப்படி நம்ம என்ன பண்றோம் விரும்பியதை யாராவது அந்த ஏரியாக்குள்ள வந்தாத்தான் கோவம் வருது இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறான் எனக்கு அப்படி ஒரு பொருளே கிடையாது எனக்கு வந்து போகத்தை கொடுக்கற பொருள் இல்லை ஆகவே எனக்கு ஆசை இல்லை இது எப்படி இருக்கும் போதே நினைச்சு நினைச்சு பாக்கிறது நினைச்சு பார்த்தாவே இவ்வளவு சந்தோஷம்னா நிஜமாளுமே மனசுல அப்படி ஒரு நிலை வந்தா அதுதான் மோஷம் இப்படித்தான் மேக்சிமம் சாஸ்திரம் வந்து நமக்கு ஜீவன் முக்திய புரிய வைக்க முடியும் ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து ஜீவன் முக்திய காட்டி போயிரும் பார்க்க வேண்டியது நம்ம வைத்துக்கொண்டு அதன் வழியாக சென்று ஜெகன் மித்யா ஆத்மா பிரம்ம சத்தியம்னு புரிந்து கொண்டால் ஆசையும் படமாட்டான் ஆசைக்குரிய பொருளும் இல்லை இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஆன்தோத்தியஸ் ஜீவாத்மாரி தோக் நைவாஸ் பண்ண இந்த ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் தன்னுடைய பனிரெண்டாவது அத்தியாயத்தை ரெஃபர் பண்ற முதல் பகுதியில் ஆத்மான ஆத்மான பனிரெண்டாவது அத்தியாயத்தில் செய்யப்பட்ட விசாரத்தின் துணை கொண்டு பதிமூன்றாவது அத்தியாயத்தில் அத்வைத விசாரத்தின் துணை கொண்டு போக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம் இங்கு படி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்ம சுரூபம் அதன் அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா போக்தாவே இல்லை இங்கு போக்திருஷேத அனுபவிப்பவனே இல்லை அங்கு வந்து அனுபவிக்கப்படும் பொருள் இல்லை ஆகவே ஆசையும் இல்லை இங்கு அனுபவிக்கிறவனே கிடையாது என்ன சொல்லுவோம் அவர் என்னை பத்தி பேசல அவரை பத்தி பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது என்னை குறித்தது அல்ல என்ன அவர் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்றோம் அதே போல இங்க போக்தான் நான் அனுபவிப்பவன் இங்க அனுபவிப்பவனே இல்லைங்க அதனாலதான் கோபம் வர மாட்டேங்குது அவர் வேற யாரையோ பத்தி பேச பத்தி நான் அங்க வரல அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுவார் சும்மா இருப்பாரா இல்ல ஒன்ன பத்தி தான் பேசுன அப்படின்னு சொன்ன உடனே இங்க போக்தா அந்த வார்த்தைகளுக்கு நான் போக்தா ஆகி விடுகின்றேன் அந்த கடுமையான விமர்சனத்துக்கு நான் போக்தா ஆனவுடனே எனக்கு வந்து கோபம் பொறாமை இதெல்லாம் வந்துரு அல்லது புகழ்ந்தால் உச்சி குளிர்கின்றது அவளை ஏதும் வருது போக்தாவாக நான் இருக்கும் பொழுது இப்ப நானே போக்தாவாக இல்லை என்றால் ஏது துயரம் யாராவது நம்ம பார்த்து திட்டாங்க நமக்கு ஒரு அறிவு இருக்கு அவன் திட்டுவது ஆத்மாவாகிய என்ன அல்ல இந்த அனாத்மா நான் ஆத்மா அல்ல இப்படி நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அங்க திட்டுறது போக்தான் போக்தாவையோ கர்த்தாவையோ திட்டுறான் இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கோம் சில பேர் பார்த்தா அதை நல்லா சாப்பிடுன்னு சொல்லி இப்படி சாப்பிடறையே அப்படின்னு கல்லூரியில பிடிக்கும் போது என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல அரிய வச்சுட்டார் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு இருந்தார் அப்ப வந்து அரிய வச்சிட்டு வந்து சாப்பிட்றயான்னு திட்டினாயிட்டு வந்து சாப்பிடுறத பாரு திட்டினாரா அப்போ ஒருத்த சந்தோஷமா சாப்பிட்டா இனிய பொறுக்க மாட்டேங்குது அந்த போக்தா வந்து நிந்தனைக்கு உட்படுத்தப்படுகின்றான் அந்த போக்தாவை பார்த்தா இனியோருவருக்கு பொறாம ஒண்ணுமே இல்லாம இருந்தா திடீர்னு இவ்வளவு அறிவு வந்தது நான் இவ்வளவு உழைக்கிற இவ்வளவு அறிவு இருக்கு எனக்கு ஒண்ணு இல்லை அப்போ இந்த போக்தா மற்றவர்களால் விமர்சிக்கப்பட்டு அதை கேட்டு நம்ம துயரப்படுறோம் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இருக்கும் போது யாராவது திட்டு நான் என்ன புரிஞ்சுக்கணும் அவர் என்ன திட்டுல சாப்பாட்ட திட்டுறாரு சாப்பிடறவனை திட்டாரு நான் சாட்சி நான் சாப்பிடறவனும் அல்ல சாப்பாடு நான் சாட்சியா இருக்கேன் நீ திட்டக்கு எனக்கு நல்லா உள்ள போயிட்டு இருக்கு பேர் பாட்டு கேட்ட சாப்பிடுவாங்கல்ல அது போல யாராவது திட்டுறதே நமக்கு பாட்டு கேட்கற மாதிரி ஆயிரும் அதுதான் நிஷேதம் இந்த ஒரு அறிவு வர வேண்டும் என்றால் ஆத்மஸ்வரூப நிர்ணயம் செய்ய வேண்டும் அதுதான் இங்க சொல்றார் ஆத்மான ஆத்மான அத்தியாயத்தில் சொல்லப்பட்டபடி அஸ்மின் ஜீவாத்மனி அவதாரிதே ம சொூபம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் யார் ஜீவாத்மா இந்த பொய்யான சிதாபாகம் தான் ஜீவாத்மா நான் சாட்சிபூதமாக இருக்கின்றேன் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் போக்தா நைவ அஸ்தி இங்க போக்தாவே கிடையாது அனுபவிப்பவனே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கக அத்தரீரேத்து ஜர குதகேது அனுபவிக்கிறது அகம் ஆத்மா நான் ஆத்மான்னு புரிஞ்சிட்டா கர்த்தாவும் அல்ல போக்தாவுமல்ல பிறகு இந்த பிரபஞ்சம் மித்தியான்னு புரிஞ்சிட்டா பிரபஞ்சம் போக்கியமும் அல்ல அதனால எனக்கு எந்த இச்சையும் இல்லை இதுதான் ஜீவன் முக்தி இப்ப இந்த பதினோராவது ஸ்லோகத்துடன் இகலோக வித்யாரண்யர் நிலைநாட்டி விட்டார் அதாவது உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது இகலோக சம்பந்தமான சம்சாரம் கிடையாது துக்க நான் எதையும் ஆசைப்பட்டு என்ன துயரப்படுத்தி மாட்டேன் பனிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினேழாவது ஸ்லோகம் வரை அதே ஜீவன் முக்தி நினைச்சு அடுத்த ஜென்மத்தை நினைச்சோ கர்மத்தை நினைச்சோ இவனுக்கு துயரம் இல்லை அதை விளக்க ஆரம்பிக்கின்றார் அதாவது பதினேழாவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த நான்கு தலைப்புல துக்க அபாவம் கா ஆப்திகி கிருத்திருத்தியம் பிராபிய அதுல வந்து டாபிக் வந்து பதினேழு வரை இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து குறித்த துயரம் இல்லை அதை விளக்க ஆரம்பிக்கின்றார் பன்னிரண்டாவது ஸ்லோகம் புண்ணிய பாப திந்தா முமியோம் <Dukkama> தேப்பீதி <Dukkama> முதல் வரியில் துக்கத்தை வர்ணிக்கின்றார் அல்லது விளக்குகின்றார் ஏற்படுகின்ற சம்சாரம் அல்லது சிந்தனை ஒரே கவலை சிந்தா இந்த இடத்துல கவலை அத நினைச்சே கவலைப்பட்டு இருக்கிறது என்ன பாப பண்ணீட்டன் நினைக்கிறது அல்லது நான் புண்ணியமே பண்ணலையே நினைக்கிறது எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சி நான் புண்ணியம் பண்ணாம விட்டுட்டையோ வாய்ப்ப வந்து தவறா பயன்படுத்தி பாபத்தை பண்ணிட்டேன் இனிமேல் எனக்கு என்ன நடக்க போகுதோ இந்த ஜென்மத்திலேயே என்னென்னலாம் வரப்போகுதோ சில பேர் அதெல்லாம் நினைச்சு பயந்துக்கிறது நீ என்னென்னலாம் நான் வரப்போகுதோ என்னென்ன கஷ்டமெல்லாம் நான் எதிர்கொள்ள போறனோ அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஜென்மம் எனக்கு கிடைக்க போகுதோ இப்படியெல்லாம் எவ்வளவு பாபத்தை சேர்த்தி வச்சிருக்கிறானோ இப்படி எல்லாம் துயரம் சில பேருக்கு இந்த துயரமே இல்லாம இருக்காங்களே அப்படின்னா சில பேர் அப்படி இருப்பார்கள் காரணம் என்னன்னா அவங்களுக்கு புண்ணிய பாபத்துல நம்பிக்கை இல்லை அதுக்கு வேற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் புண்ணிய பாவத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது இந்த வேதாந்தம் படிச்சா கொஞ்சம் இதெல்லாம் ஆரம்பத்துல வரும் அது வருதுன்னாவே வேதாந்தம் உள்ள போகுதுன்னு எடுத்தோம் அப்படின்னா மைண்ட் அப்படியே சென்சிட்டிவ் ஆகுதுன்னு அர்த்தம் முன்ன எத்தனையோ பேர்த்த ஹர்க் பண்ணி இருப்போம் நினைச்சும் கூட பார்த்திருக்க மாட்டோம் நம்ம மனசு மென்மையாக ஆக ஐயோ அவனை அப்ப நான் ஹக் பண்ணிருக்கேன் வருஷத்துக்கு முன்னாடி இவனை இந்த வார்த்தையில துன்புறுத்தி இருக்கிறனே இப்படி எல்லாம் ஒரு துயரம் வரும் அது வந்ததுன்னா ஒரு விதத்துல ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கம்னு அர்த்தம் பிறகு அந்த துயரத்தை நீக்கணும் அதாவது துயரத்தை எடுத்து பார்த்து நீக்கணும் இல்லைன்னா அது உள்ளயே தோங்கிட்டே இருக்கும் அப்படி புண்ணிய பாபே சிந்தா துக்கம் அதை நினைச்சு மனசுல வளர்த்தி கொள்ளுதல் துயரப்பட்டு கொள்ளுதல் நான் இவங்களை ஹெக் பண்ணிட்டேன் நான் பாபம் பண்ணிருக்கேன் அல்லது அறியாம காலத்துல ஆசைப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்போம் ஏதாவது தவறுகள் தர்மத்திலிருந்து விலகி வாழ்ந்திருப்போம் ாயம்யாரியர் சொல் பதினோராவது அத்தியாயம் தன்னுடைய ஆனந்த பிரகரணத்துல முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது சிந்தா இப்படிப்பட்ட சிந்தனை வராது என்று பலன் அந்த அத்தியாயத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது பலன் என்ன அப்படின்னா இந்த சிந்தனை எல்லாம் ஞானத்தினால் நீக்கப்படுகிறது பாப புண்ணியத்தை குறித்து வருகின்ற துயரம் இந்த ஞானத்தினால் நீக்கப்படுகிறது சிந்தா தபே தேனம் ஜீவன் முக்தம் இந்த ஜீவன் முக்தனை இப்படிப்பட்ட சிந்தனை எரிக்காது வாட்டாது என்ன பலன் இந்த ஞானம் பாப புண்ணிய நிமித்தமான துயரத்தை நமக்கு கொடுக்காது ஞானத்தினுடைய அடுத்த பலன் வந்து கர்ம நாசக கர்ம நாசம்தான் பலன் கர்ம என்றால் நாம் செய்து வைத்த அனைத்து கர்மங்களும் இந்த ஞானத்தினால் நாசம் அடைகின்றது பிறகு என்னென்ன கர்மம் இருக்கு நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் சஞ்சித கர்ம ஆகாமி கர்ம பிராரப்த கர்ம அதையெல்லாம் இனிமேல் அடுத்த சில ஸ்லோகங்களில் விளக்குகின்றார் இந்த ஞானம் இவைகளையெல்லாம் எப்படி அளிக்கின்றது இந்த மூன்று விதமான கர்மங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் இப்ப சுருக்கமாக நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் வித்யாரண் அந்த பலனை எல்லாம் சொல்றார் ஒரு ஜீவனுக்கு இருக்கின்ற இந்த மூன்று கர்மங்கள் ஞானிக்கு என்ன ஆகின்றது இந்த ஞானம் இவைகளை என்ன செல்கின்றது அதுதான் நமக்கு தலைப்பு இந்த பகுதியில் அதான் தலைப்பு அடுத்த ஸ்லோகத்தில் அதை ஆரம்பிக்கின்றார் பதிமூன்றாவது ஸ்லோகம் புஷப்பூர்மா மூன்று விதமான கர்மத்தை நாம் பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம் ஞானிக்கு வருவதற்கு முன் சாதாரண ஜீவனுடைய நிலையை பார்க்கணும் அதெல்லாம் ஞானிக்கு இல்லை இப்ப வந்து ஒரு ஜீவன் பிறந்துள்ள உதாரணமா எடுத்துக்கொள்வோம் அவன் நிலையில் ஒரு விதமான உடலில் ஒரு விதமான காலம் வரை வாழும் அப்படின்னு சொன்னா கர்மம் நிறை முடிவு செய்கிறது அப்ப எந்த கர்மத்தினால் இவன் பிறந்தானோ பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அத பிராரப்த கர்ம அப்படின்னு சொல்றான் பிராரப்த கர்ம என்றால் வெளிப்பட்ட பாப புண்ணியங்கள் அது வெளிப்பட்டதுனாலதான் குறிப்பிட்ட உடல் குறிப்பிட்ட லோகம் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் உறவுகள் என்ன பண்றா பிராரப்த கர்மம் அப்படின்னா வெளிப்பட்ட பாப புண்ணியத்தை கொண்டு வாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே புதிதாக பாப புண்ணியத்தை செய்கின்றார் அந்த புதிதா செய்கிற பாப புண்ணியம் சேர்க்கப்படுகிறது அதற்கு பெயர் ஆகாமி கர்ம ஆகாமி கர்மனா பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கும் பொழுது ஒரு மனிதன் செய்கின்ற புதிய சேகரிக்கின்ற புதிய பாப புண்ணியங்கள் ஆகாமி கர்ம ஆகாமி கர்மன்னா இப்ப நம்ம செஞ்சுட்டு இனி வரப்போகின்ற செய்து கொண்டிருக்கின்ற பாப புண்ணியங்கள் இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம் நமக்கு வந்து ஒரு பிராரப்தம் இருந்து உடல் கிடைச்சு வெளிப்பட்டதனால இப்படி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சில பேர் எப்படி வந்து ரொம்ப பெருசா இருக்கு பிக்சட் டெபாசிட் அப்படி ஒரு ஜீவனுக்கு வந்து பல ஜென்மங்களா சேர்த்து வைக்கப்பட்ட பழைய ஜென்மங்கள்ல எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்ட பாப புண்ணிய குவிகளை தான் சஞ்சித கர்ம அப்படின்னு சொல்றேன் இந்த சஞ்சித கர்ம ஆகாமி கர்ம பிராரப்த கர்ம என்கிற இடத்தில் கர்மங்கிற வார்த்தைக்கு கர்ம பலன் என்று பொருள் கர்ம பலன் என்றால் பாப புண்ணியம் இப்ப சஞ்சித கர்மன்னா சஞ்சித கர்ம பலன் அப்போ ஒரு ஜீவன் வந்து தன்னுடைய அக்கௌண்ட்ல தன்னுடைய பெயர்ல காரண சரீரத்துல எண்ணிக்கைக்கு அடங்காத கர்ம வினைகள் இருக்கின்றன அது அனுபவிக்கும் பொழுது புதிதாக நம்ம சேர்த்து சேர்த்து சேர்த்து வச்சிருந்தோம் அக்யூமுலேட்டர் அதுதான் சஞ்சித கர்ணம் இப்ப ஒரு ஜீவன் இறக்கிறான் இறந்த உடனே ஒரு விதமான பாப புண்ணியம் வெளிப்படுகிறது அதுதான் ஷரீரத்தை லோகத்தை ஆயிலை முடிவு செய்கிறது அப்படி வெளிப்பட்டதுதான் பிராரப்த கர்ம பிராரப்தம்னா வெளிப்பட்ட பாப புண்ணியங்கள் சஞ்சிதம் வைக்கப்பட்டுள்ள பாப புண்ணியங்கள் ஆகாமீனா இனிமேல் வரப்போகின்ற அல்லது சேர்த்து கொண்டிருக்கின்ற பாப புண்ணியங்கள் ஜீவனுடைய ஜேர்னி போயிட்டு இருக்கு இவன் வந்து புதுசா சேர்த்து வச்சுக்கிறான் பிறகு இறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கர்மவினை வெளிப்படுகிறது அது பிராரப்தம் வெளிப்பட்ட தகுந்த உடலை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இறக்கின்றான் பிறகு மீண்டும் சஞ்சீதத்திலிருந்து ஒன் வெளிப்படுது அப்ப அப்படியே அனுபவிச்சு அனுபவிச்சு தீர்த்திரலாமே இந்த ஆகாமே என்ன பண்ணது இவன் அனுபவிக்கும் பொழுதே புதிய பாப புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றான் இந்த சைக்கிள்ல ஜீவன் வந்து போய்கொண்டு இருக்கின்றான் இனி ஞானியினுடைய விஷயத்துக்கு வருவோம் இங்கு என்ன செய்யப்படுகிறது ஞானிக்கு ஆகாமி கர்ம கிடையாது அவன் புதிதாக அவனுடைய செயலில் பாப புண்ணியம் வருவதில்லை இதுதான் பெரிய விஷயம் நம்ம ஒரு ஜீவன் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அதிர்ஷ்ட பலன்கிற பாப புண்ணியம் வரும் நல்லது செஞ்சா புண்ணியம் கெட்டது செஞ்சா பாபம் கண்ணுக்கு தெரியாத பல ஆனா ஞானத்திற்கு பிறகு நல்லது செஞ்சாலும் புண்ணியம் கிடையாது என்ன பண்ணுமா இந்த ஞானியினுடைய செயலிலிருந்து கண்ணுக்கு தெரியாத பாப புண்ணியம் பலனை கொடுக்காது ஆகாமி கரும வராது ஞானிக்கு அதான் ஞானத்தில் பலர் அவனுக்கு பாபமும் கிடையாது புதிதான பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது சஞ்சித கர்மம் என்னாகும்னா ஏற்கனவே வெளிப்படாமல் கர்ம வினைகள் எல்லாம் எரிந்து விடும் அதுவும் நாசத்தை அடைந்து விடுகிறது இப்ப சஞ்சித கர்மமும் ஞானத்துல போகுது ஆகாமி கர்மமும் போய் விடுகிறது இனி என்ன இருக்குன்னா பிராரப்தம் மட்டும் அந்த பிராரப்தத்தைும்பப்தான்வன் ஏன் உயிர் வாழ்றான்னா ஞானம் பிராரப்தத்தை விட்டு வச்சதுனால் ஞானம் வந்து பிராரப்தத்தையும் நான் அழிச்சிருவே என்ன ஆகும் அவ்வளவுதான் ஞானம் வந்துடனே ஆள் போயிடுவன் கிளாஸ்லயே ஒன்னு ரெண்டு விழுகும் போன விலங்குன்னு சொல்லுவாங்க வந்துடுச்சு போச்சு பிராரப்தத்தை விட்டு வைக்க அதுக்கு வந்து எப்படி எல்லாம் பதில் இருக்கு அப்படின்னா ஞானத்துக்கு ஒரு கிராட்டிடியூடா இந்த பிராரப்தத்தினாலதான் நானே வந்தேன் அதனால உன்னை விட்டு வைக்கிறேன் உன்னாலதானே எனக்கு இந்த உடல் கிடைச்சு சூழ்நிலைகள் கிடைச்சி நான் ஞானத்தடைஞ்சேன் அதனால ஞானி வந்து வாழ்கின்றான் அந்த பிராரப்தத்தில் உடல் சம்பந்தமான சில சுகதுக்கங்கள் வரும் ஆனா சம்சாரம் வராது அதுதான் இதுக்கு முன்னாடி பேசப்பட்டது பிராரப்தம் சம்சாரத்தை நிர்ணயிக்கா பிராரப்தம் சூழ்நிலையை நிர்ணயிக்க உடல் கஷ்டத்தை நிர்ணயிக்க சம்சாரத்தை நிர்ணயிக்கா பிராரப்தல சந்தோஷமா இருக்கிறான் இருந்து கொண்டு அவன் இந்த உலகத்தை விட்டு விடுகின்றமான பதில் இனி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா போய் சில இடங்கள் என்ன சொல்லப்படும் ஞானிக்கு பிராரப்தமே கிடையாது அஜானி பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன் ஏன் உயிரோடு இருக்கான்னு அதுக்காக ஞானிக்கு பிராரப்தம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லது அவனுக்கு எல்லா கர்மங்களும் அழிந்து விட்டது இதுதான் இதுல வந்து ஸ்டாண்டர்டா சில எக்ஸாம்பிள் ஆகாமி கர்மத்துக்கு இந்த உதாகத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த ஆகாமி கர்மத்துக்கு கொடுக்கற உதாகரணம் வந்து தாமர இலை தண்ணீர் போல தண்ணீரைக்குள்ள ஒரு இலைய போட்டம்னா பத்து நிமிஷத்துல அது ஊறி அப்படியே அழிஞ்சிடும் ஆனா தாமர பல நாட்கள் இருக்கு தண்ணீரில் இருந்தாலும் அது தொடமல் தண்ணீரால் பாதிக்கப்படாமல் இருக்கியானவன் கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் கர்மத்திற்குள் இருந்தாலும் கர்ம வினையினால் அவன் அழிவதில்லை பாதிக்கப்படுவதில்லை அப்ப ஆகாமி கர்ம ஞானிக்கு இல்லைங்கிறதுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற உதாகரணம் தண்ணீரில் மேல் இருக்கின்ற தாமரை இலை போல இதை எப்ப சொல்லலாம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இருந்துட்டு அதுல படாம இருக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு உதாரணமா சொல்லலாம் ஒருத்தன் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து மோட்சத்தை அடையறான் ஜீவன் முக்தி அடையறான் அவனுக்கு அவன் வந்து உறவுகளுக்குள்ளதான் இருக்கான் அவனை யாரும் பார்த்து ஞானின் எல்லாம் எல்லாமே உறவுகளில் தான் இருக்கிறான் இருப்பினும் அந்த உறவுகளில் இவன் பாதிக்கப்படுவதில்லை அதற்குள்ளேயே இருந்துட்டு அதுல பாதிக்கப்படாமல் இருக்கிறது கர்ம சஞ்சித கர்மத்துக்கு கொடுக்கற உதாகணம் வந்து விதை நிலக்கடலை இருக்கு அதை விதைச்சோம் அப்படின்னா அதுல உயிர் பெற்று வருது ஆனா அது அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்குள்ள உயிர் கிடையாது அப்படி அல்லது தக்து கயிறு இருக்கு அது எரிஞ்சு போயிடுச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் கயிறு மாதிரியே இருக்கும் அது தொட்டாத்தான் சாம்பலா அது போடக்கூடும் விடணும் அதை எடுத்து கட்ட முடியுமோ அப்படி ஞானியினுடைய அனைத்து சஞ்சித கர்மங்களும் தக்த ரஜு எரிக்கப்பட்ட கயிற்றை போல அல்லது வருக்கப்பட்ட விதையை போல அது எரி சாம்பலாகி விடுகிறது அப்படின்னா என்ன மீண்டும் பிராரப்தமாக வெளிப்படும் இழந்து விடுகிறது பிராரப்த கர்மத்துக்கு கொடுக்கின்ற உதாகரணம் முக்த இசுகுனா அம்பு முக்த இசுனா எய்தப்பட்ட அம்பு நம்ம வந்து அம்பை எடுத்து வில்லுல வச்சு அது வச்சு அந்த டைரக்ஷன் கிடையாது முத்த இஷுனா விடுவிக்கப்பட்ட அம்பை போல அது போற டைரக்ஷன்ல போயிட்டு தான் இருக்கும் அது பிராரதம் இதுதான் நம்ம ட்ரெடிஷன்ல சாஸ்திரத்துல மூணு கர்மமும் இல்லைன்னு கொடுக்கற எக்ஸாம்பிள் அதனாலதான் பிராரப்தம் அப்படிங்கறதுல வந்து நமக்கு சில விஷயத்துல கண்ட்ரோல் கிடையாது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அஜான காலத்துல விட்டுட்டோம் தசரை தான் அப்படித்தானே விட்டோம் ஏதோ யானைன்னு நினைச்சு அம்பா விட்டான் பிறகு பார்த்தா அங்க ஒரு ஏழை பிராமணன் அவனால ஒன்றும் பண்ண முடியல அப்படி வந்து அஜான காலத்துல ஏதாவது பண்ணிருப்பான் அதுக்கு தகுந்த பிராரப்தம் வந்திருக்கு இப்ப அத நினைச்ச அவன் வருத்தப்படுவதும் கிடையாது ஏன்னா அந்த ஆள் வேற இந்த ஆள் வேற அவன் ஒரு அஜான காலத்துல செஞ்சா அந்த பிராரப்தம் போயிட்டு இருக்கு அப்படி மூன்று உதாகரணங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்படும் இங்கு வித்யாரண்யர் வந்து இந்த பிராரப்தத்தை எக்ஸாம்பிள் சொல்லவில்லை இந்த பிராரப்தத்துல அவன் காமம் இல்லாமல் கிருத்த கிருத்தியனாக அடைய வேண்டியதை அடைந்தவனாக சந்தோஷமாக அவனுடைய பிராரப்தத்தை கழித்து கொண்டு வருகின்றான் அதுதான் இந்த அத்தியாயமே இப்ப நம்ம பார்க்கிற முழு அத்தியாயம் பிராரப்த கர்மத்தை அவனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கர்ம வினையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு ஆசையற்றவனாக சம்சாரமற்றவனாக வாழ்ந்து வருகின்றான் பிறகு இந்த கர்ம வினை பாப புண்ணியமெல்லாம் இவனுக்கு இல்லை கர்மத்தை குறிப்பிடுகின்றார் அதாவது ஆகாமி கர்மமும் ஞானிக்கல்லை அடுத்த கேள்வி இதெல்லாம் எப்படி ஆகாமி இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லிட்டா போதுமா ஞானத்துக்கு எப்படி அந்த சக்தி அதுக்கு சில லாஜிக் எல்லாம் இருக்கு இந்த ஆகாமி கர்ம சஞ்சித கர்ம அப்படி ஒன்று இருக்கிறதே சொல்லித்தான் நமக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம நினைக்க முடியாது கற்பனை பண்ண முடியாது ஞானத்துக்கு இதை எரிக்கிறது சக்தி இருக்கு அப்போ இந்த கர்மம்ங்கிறத நம்ம சாஸ்திரத்திலிருந்து ஏற்றுக்கொண்டால் இந்த கர்மம் எப்படி அழிகின்றதுங்கிறத சாஸ்திரத்திலிருந்து ஏற்றுக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையில நம்ம ஏத்துக்கிறோம் சஞ்சிதமும் ஆகாமையும் ஞானிக்கு கிடையாது அல்லது ஞானியினுடைய அனுபவத்தில் இதுக்கு ஒரு லாஜிக் வேணும் அப்படின்னா இந்த கர்மம் எல்லாமே கர்த்தாவை சார்ந்துள்ள செஞ்சவனைத்தான சார்ந்து இருக்கு இங்க செஞ்சவனே இல்லை என்றால் கர்மத்துக்கு இடம் இல்லாமல் ஒரு துணி இருக்கு அது அது வந்து கருப்பு கலரோ காவி கலரோ ஏதோ கலர்ல பச்சை கலரோ ஏதோ கலர்ல ஒரு துணி இருக்கு அந்த என்ன வந்து துணிய போல இந்த அகங்காரமே பொய்யாக்கி விட்டால் அகங்காரத்தை சார்ந்துள்ள அனைத்து கர்மங்களும் அழிந்து விடுகின்றது இதுதான் விளக்குகின்றார் இந்த ஸ்லோகத்தில் அதை குறிப்பிடுகின்றார் தடா அபாம்ன நீரினுடைய அஸ்லேஷனம் தொடாத நிலை அஸ்லேஷனம்னா நினைக்காத நிலை யதா எப்படி தாமரை இலை மீது உள்ள தண்ணீர் அந்த தாமரை தண்ணீருக்குள் இருந்தாலும் அதை ஒன்றும் செய்வதில்லையோ அஸ்லேஷனம்னா அதை தொடுவதில்லையோ இது இதுக்கு மட்டுமல்ல நாம எதற்குள்ள வேற வழி இல்லாம இருந்து கொண்டு அதுல பாதிக்காம இருக்கிறோமோ அதுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் தான் சில சமயம் நம்ம பிராரம்புக்குள்ளயே வச்சிருக்கோம் சில பேர் பிராரப்த வீடு கட்டின உடனே பக்கத்துல ஒரு ரயில்வே டிராக் வந்துடும் அவ்வளவுதான் அந்த சத்தத்தை கேட்டு அப்புறம் பழகி ஆகணும் அந்த சத்தத்தை கேட்டேன் நம்ம உடைய கையில கிடையாது பிறகு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அஸ்லேஷனம் அதாவது ஒரு சூழ்நிலை நம்ம விரும்பாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதை ஏற்றுக் கொண்டுட்டோம் விரும்பாத சூழ்நிலே கிடையாதுவம் ஞானத்துக்கு பிறகு ஆகாமி கர்மனக அஸ்லேஷனம் புதே புதே என்றால் ஞானிக்கு பொதுவாக ஒரு செயல் செய்தால் அதனுடைய விளைவு வரும் அந்த பாப புண்ணியம் விளைவு வரும் அஸ்லேஷனம் அதோடு இவனுக்கு சம்பந்தம் இல்லை பாப புண்ணியம் இல்லை எந்த சாஸ்திரம் நீ செய்ய ஒவ்வொரு கர்மத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத பாப புண்ணியம் இருக்குன்னு சொல்லுதோ அதேத்துக்கு பிறகு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பாப புண்ணியம்ங்கிற அதிர்ஷ்ட பலன் கிடையாது இனி அடுத்த ஸ்லோகத்துல சஞ்சித கர்மமும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அடுத்த பார்ப்போம் பூர்ணம பூர்ணமிதம் பூர்ண பூர்ணம் லட்சே ஓனிய பூர்ணமாய பூர்ணமேபா வசிஷே ஓ சாதி சா